ட முலையான சொல்லி ஒரு சந்தரர்பம் வருது அனந்தாழ்ானுக்கு இதிகாசமாலையிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் திருமான் புஷ்பங்களை எல்லாம் விடியற் காலையில அவர் பரிசினை வந்து தொடுத்து அதற்குள்ள என்ன அவசரம் திருமலையப்பனுக்கு உடனே ஒரு ஏகாங்கி சீக்கிரமா அனந்தாழ்வான வர சொல்லும் இப்போதே பார்க்கணும் இப்போதே வரச் சொல்லும் என்று சொல்லி நியமிக்கிறார் உடனே ஓரோடி வந்து நந்தவனத்துக்குள்ள யமுனை சரிவர உட்கார்ந்து இருக்கிற அனந்தாழ்வான திருவங்கரவடையான் கூப்பிடுறார் அவர் அழைக்கிறார் உடனே வாழும் மாய மூடும் தரும் என்னுடைய கங்கில் என்று இப்போது இந்த புஷ்பத்தை உடனே கட்டணும் அவர் இருக்கட்டும் அவர் கடக்கறா நீயும் கடக்கட்டும் முள்ளத்தான் வருகை மலர் மாலைகள் இத கட்ட வேண்டாமா என்று சொல்லி பதில் சொன்ன உடனே நேர ஏகாங்கி போய் பெருமாளத்துல பேசுற இதெல்லாம் அவளுடைய அவகாசம் இருந்தது இந்த மாதிரி ஒரு கூட்டம் கியூக்கள் கடுபடிகள் ஆபீஸ்கள் போலீஸ்கள் இல்லாத சாமான்யமா யார் அடியெல்லாம் முதல்ல திருமலை போனேன் கூட்டணும் வருவோம் கூட்டம் கிடையாது அப்போ ரோடு போட்டே கூட்டம் சேர்ந்துரு அந்த காலங்களில் பெருமாளுக்கு போது போகல இவ்வளவு பேசிட்டு இருக்க போது போகல பேசுவேன் அதுவும் ரங்கநாதன் பேசத்துக்குன்னே ஒரு திருவிளக்கு பிச்சன் அவன் தான் ஸ்ரீரங்கம் நியூஸ் லெட்டர் திருவரங்கத்துல என்னென்ன ஊர்ல யாரும் பேசினாலும் கேட்டு மாதிரி ஏகாங்கி அனுப்பினர் வர மறுக்கிறாரா அறந்தாள் தான் சரி நானே போய் கேட்கிறேன் எது சொல்லி பெருமாளே போற பெருமாளே போய் நின்றவன ஏறெடுத்து ஒரு பார்க்கல அல்வான் என்ன சாகசவுக்கு நான் சொன்னவன ஓடி வர வேண்டாமா நீ ஓடி வர வேண்டாமா நான் ஏன் வரணும் என்ன செய்தீர் எனக்கு கண்கறி சீக்கிரம் கட்டி கொண்டு போய் உங்களுக்கு கொடுக்கணுங்க என்ன இப்படி பேசுகிறீர் இந்த ஊருக்கு இந்த மலைக்கு நான் அதிபதி நீ என்ன தைரியம் இருந்தால் இவ்வாறு பேசுகிறீர் நாளைக்கே உ விட்டு போக சொன்னால் என்ன பண்ணிருந்தார் சொல்லி பாருவேங்க ஏனென்றால் உன்னுடைய டிஸ்மிஸ் ஆர்டர் கையெழுத்து நீ போட்டா செல்லாது ஆதிவராக மூர்த்தி அவர் தான் போடணும் அவர் போட மாட்டார் ஏனென்றால் நீவே இங்க வந்தவர் நானும் வந்தவன் பரண் சென்று சேரு திருவெங்கடமலை ஒன்று மேதோட நந்தினை ஓயுமே எங்கள் ஆழ்வார் சொல்லியிருக்காருனா நீ வந்து சேர்ந்தவர் நானும் வந்தேன் நீர் செவ்வாய்க்கிழமை வந்தே நான் புதன்கிழமை வந்திருக்கேன் இவ்வளவுதானே வித்தியாசம் ஒரு வீட்டுல ரெண்டு பேர் கூடியிருந்தா இவன் அவனை போக சொல்ல முடியுமா முடியாது இந்த மலைக்கு யார் ஓகேன்னு பார்த்தா ஆதிவராக பெருமள் தானே அதனால ஏற போக சிவளும் தைரியமா நீ பேசுகிறீர்கள் ராமானுஜனுடைய ஆஜையை என்னை பேச வைக்கிறது உடனே பெருமாளுக்கு கொண்டு போய் எனக்கு மறைகள்லாம் சூற்றுறார் ரொம்ப சந்தோஷப்படுறார் எம்பெருமானே இந்த தைரியம் எனக்கு எதனால வந்தது என்றுதானே நீ நினைக்கிறீர் கண்ணினும் சிறுத்தாமுதான் எனக்கு எப்போதுமே சதா தியானத்துக்குரிய மந்திரம் கண்ணினும் சிறுத்தாமை கற்றவரால் நான் பேசுறேன் இப்படி சொல்றாரு பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து அப்போது கொடுத்த பெயர் தான் மதுரகவிதாசன் வேறுபடுத்தார் திருவெங்கடமுடையானே அனந்தாழ்வானை பாராட்டி மதுரகவிதாசன் அவன் திருவம்சத்தில் வர்றவா எல்லாரும் மதுரகவிதாசர்கள் அவளை ஆசிரியவாள் மதுரவிதாசர் இந்த சுவாமி மதுரகவிதாசன் தான் அனந்தான் பிள்ளை ஆசிரிச்சவர் அதனால அவர் சேர்க்கிற போது அடியே மதுரகவிதாசன் தான் சொல்லணும் ஆயினை திருவெங்கரமுடையானே அதுக்கு மேல ஒரு வரம் வாங்கினார் அனந்தாள் தான் ரொம்ப ஆச்சரியமான வரம் இதை ஒழுகு ஞாபகமா சொல்லியிருக்கிறேன் அத்தியனோத் அடியேனுக்காக தனியா ஒரு நாள் கணினி சிறுத்தாம்பு அன்னைக்கு ராமா சுற்றிருந்தா இரண்டையும் தேவதை திருச்செ சாத்திரம் கேட்கிறேன் அத்தியனோதவம் முடிஞ்சு தனியா ஒரு நாள் இப்ப நாம் இயற்பான் சொல்றமா இல்லமேன் அதே போல கணினி சிறுத்தாம்பு தனியா கேட்கிறார் திருவெங்கரையா ராமானுச நூற்றந்தாதி தனியா எல்லாரையும் சொல்ல சொல்லி இன்னைக்கும் கேட்கிறார் முடிஞ்சு ஆழ்வானுக்காக அனந்தாழ்வானுக்காக இன்னைக்கும் கேட்கிற ஏன் கணினி சிறுத்தாம்புக்கும் ராமானு நூற்றந்தாதிக்கும் என்ன ஒத்துமொன்னுதான் இதனுடைய விரிவு தான் அது தலைவராக கொண்டது கடின செலுத்தும் கொண்டது இராமானுஷ நூற்றந்தா அது மட்டுமல்ல அதே உறுதி படைச்சவர் அமுதனார் நம்பரமானே வந்து எனக்கு முன்னாலே அலங்கதாக வந்து நின்னாலும் ராமானுஷனை தவிர வேறு யாரும் பார்க்க மாட்டேங்கிறார் பாகுதரத்தில் சொல்ற அழகு வந்து மொய்த்து அலைத்து கையும் திருவாளியுமாக நம்பெருமாள் வந்து நின்றாலும் எம்பெருமானாரே ராமாயுரை பார்க்க மாட்டேன் உங்களுடைய மெய்யில் அழகு இருக்கிறது இதை எனக்கு என்ன வேணும் என்று அமுதனார் கேட்கிறார் அதனாலதான் இந்த ரெண்டு பிரபந்தங்களுக்கு ஒரு சேர்த்து இருக்கு ஒற்றுமை இருக்கு அதை திருமலையில் அவ்வளவு தமிழ் அங்க இந்திக்கு ஒலிக்கிறதுனா இருந்தாழ்வான் அவருடைய ஏற்பாடு இவ்வாறு அனந்தாழ்வான் அங்கே பலவிதமான கைங்கரியங்கள் செய்து வருகிறார் அனந்தாழ்வானே அவர் விஷயத்துல ரொம்ப கடன் பெற்றுக்கிறார் திருவெங்கடமுடையான் கடன் பெற்றதை எவ்வாறு அடைக்கிறது ஏதாவது ஒரு வகையில் அடைக்கணும் இல்லையா திருவெங்கிரமுடையான கொடுக்கிறதுக்கு திரவியமா இல்ல இவ்வளவு திரவியத்தை விரும்புகிறவரா அனந்தாழ்வான் விரும்பிடுவாரா ஆனால் அவருக்கு என்ன கொடுக்கலாம்னு பாக்கிற இவருக்கெல்லாம் வழிகாட்டி இவர் தான் வழிகாட்டி இந்த வழியிலே போனவர் தான் நம்பெருமாள் அவர் யாருக்கு கடமைப்பட்டார் என்று சொன்னார் மணவாள மாமுனிகளுக்கு பத்து மாசம் நம்பெருமாள் திருமுன் பெரிய திருமண்டபத்திலிருந்து திருவாய்மொழியின் பொருளையெல்லாம் விரித்து உபன்யாசம் பண்ணாரு மணவாள மாமுனிகள் பெருமாளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய லாபம் அதுதான் எந்த பெருமாளுக்கும் கிடைக்கல அவர்தான் அதுல பெருவாயுமொழியினுடைய அந்த பொருளை எல்லாம் அவ்வளவையும் கேட்டார் மனவாள மாமனிகள் அவர் சொல்ல ஒரு வருஷம் ஏறத்தாழ ஒரு வருஷம் பெருவாய்மொழி பொருளை கேட்டார் கடன்பட்டுட்டார் அவருக்கு என்ன செய்தால் அது சரியா இருக்கும் அவருக்கு ஒரே ஒரு காரியம் செய்தார் உலகமெல்லாம் கொண்டாடும்படியாக ஒரு தனியன் கொடுக்கிற திசை ரேசு தயாபாத்திரம் தீபக்சாதி குணாந்தவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாமாதம் முனின் சொல்லி இந்த உலகமே இன்னிக்கும் கோஷிக்கும்படியாக ஒரு அழகான ஸ்லோகம் ஒரு மந்திரத்தை பெருமாள் தனியனா சமர்ப்பிச்சார் அந்த மாதிரி ஆழ்வான் அனந்தாழ்வான் விஷயத்துல அப்படி இருக்கிறார் திருவெங்கடமுடையன் இருந்து அனந்தாழ்வானுக்கு வேண்டிய வாழ் சிஷியாள் அவருக்கு நிறைய சிஷ்யாள் சேர்ந்துட்டார் நந்தமனத்தில் கைங்கறியம் போக மிச்ச நேரங்கள்லாம் ஆங்காங்கே உபதேசங்கள் பண்ணியிருக்கார் சிஷ்யர்கள எல்லாம் சித்தப்பட்டிருக்கார் அனந்தாழ்வான் எப்போதாவது லீவ் போட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் வருவர் ஒரே முறை ஒரு முறை தான் வந்தார் வில்லிபுத்தூர் வந்தார் பிரியங்கனபடியான தடவை கேட்கிறார் என்ன உனக்கு ஆசையா ஒரு நாள் வந்திருக்கிறீ வில்லிபுத்தூ துறைவாந்தன் பொன்னடி கண்பதோ ராசையினால் என் பொருகைய கண்ணினை நுஞ்சா நென்னடைய நம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூ துறைவாந்தன் பொன்னடி கண்பதோராசையினால் இந்த வாகனத்தை சொல்ற சரி போயிட்டு வாருங்கிற கோதா சதுஸ்லோகி ஆறு ஸ்லோகங்கள் பண்ணிக்கொண்டு அனந்தாழ்வான் நேர அவர் திருமுக்குளத்தை தீர்த்தமாடி ஆண்டாளை சேவிச்சான்னு கதை இருக்கு அப்படின்னா போயிட்டு வந்திருக்காரு ஒருவரை கொய்சன தேசத்துக்கு இறங்கி போனவர் திரும்பி வந்துட்டார் போகிற வழியிலே சோத்து மூட்டையை பிரிச்சு பார்த்தால் எறும்புகள் இருந்தது இது திருமலை எறும்புகள் என்று சொல்லி அதை அங்க கொண்டு போய் விடுவதற்காக வந்தவர் தான் அரசனை பார்க்க போகல அப்புறம் ஆனால் அந்த உபதேசங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறார் அதன் தாழ்வான் இவருடைய சிஷ்யர்களான சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமலை சென்று எவருமான சேவிக்கணும் திருமலை யாத்திரை போறான் இப்ப நினைச்ச உடனே ரிசர்வ் பண்றோம் நேர போறோம் திருமாவள உடனே சேவிக்கணும் பழைய காலங்களில் திருமலை யாத்திரை பிளானே ஒரு மாசம் முன்வாளம் போவான் போகின்னாரை போகாமல் காத்து இந்த மாசுரத்தில் எழுதியிருக்காரு திருவேங்கட யாத்திரை போல அக்ரூர யானம் போல ஒரு மாசம் யோஜனை பண்ணுவான் சாமான இது போகணும் இதை எடுத்து வச்சுக்கணும் இங்க தங்கணும் யாத்திராதாரம் பண்ணணும் என்று சொல்லி அவ்வளவு பிரிப்பரேஷன் வண்டி கட்டிட்டு போகணும் மலை மேல போகணும் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போகிற வழி மார்க்கெல்லாம் இருக்காது பெருமானாலே திருவெங்கட யாத்திரை போகுது ஒரு இடத்துல அப்படியே திக் பிரம்மம் பண்ணி வழியா போகிறதுன்னு தெரியல இப்படி ஒரு பாதை போறது இப்படி ஒரு பாதை போறது ஒண்ணுமே தெரியல திரும்பினால் ஒரு இடத்துல ஒரு ஏற்றம் போட்டு இறச்சிருக்கான் ஒரு விவசாயி அங்க போய் கேட்கிற திருமலைக்கு எந்த வழியா போகலாம் கீழே இறங்கி வந்து சாமி இந்த வழியா போனா சுலபமான வழி போகலாம்னு சொன்னான் உடனே எல்லாரையும் பார்த்து பார்த்தீர்களா பெருமாள் அமானவனை அனுப்பிச்சிருக்காருங்க என்று ஒரு தண்டனை அவனுக்கு வணக்கம் சொல்லி அதுக்கு மேல போற கஷ்டமான யாத்திரை அந்த காலங்கள்ல அப்படி திருவெங்கட யாத்திரையை மேற்கொண்டு சில ஸ்ரீ வைஷ்ணவர்களான மலைக்கு மேலே ஏறி வருகிறார்கள் அவர்கள் ஏறி வருகிற போது நல்ல வெய்யிலாருக்கு பசி தாகங்கள்லாம் மீதூர்ந்தது படி ஏறி வரணுமே அதனால கொஞ்சம் பசிக்கிறது கஷ்டமா இருக்கு என்ன கிடைக்கும் போற வழியில இவ்வளவு அங்க அங்க இருக்கு நல்லவேளை ஒரு பையன் இறங்கி வந்தா ஒரு பிரம்மச்சாரி பையன் மேலேந்து கீழே இறங்கி வரான் வந்தவனை பார்த்தா புஷ்டியா இருக்கான் தேஜஸ்வியா இருக்கான் திருமண்காப்புகள்லாம் சாத்தி இருக்கான் கால்கள்ல குண்டலம் போட்டு பிரம்மச்சாரியா இருக்கான் அங்கேன்னு வந்தான் வந்த உடனே கையில ஏதோ ஒரு தாம்பாளத்துல போர்வோச்சுன்னு வரான் அங்கேன்னு வந்த உடனே அவர்கள் எல்லாம் பார்த்து நீங்க தான் ஸ்ரீவரிஷ்ணர்கள் திருவரங்க சேர்ந்து வருகிறீர்களா அனந்தாழ்வான் அனுப்பினார் அனந்தாழ்வான் உங்களுக்காக பெருமாள் அவர் அமைதி செய்த தத்யோதனம் கொண்டு வந்திருக்கேன் தை சாதம் கொண்டு வந்திருக்க அனுப்பிருக்கார் எல்லாரும் நீங்கள் வாங்கிக்கலாம் கொடுக்கறான் எல்லாரும் அவனையே ஏற இறங்க பாக்கறான் பையன் முகவொழிய பாக்கறா ஆச்சரியமா இருக்கு பிராமண பையனா இருக்கா நான் ஆனால் எப்படி நம்புறது ஈவன் யாரோ இலக்கணமான சம்பந்தம் உடையவன் தான் யாரும் கொடுத்தாலும் வாங்கிக்க முடியுமா என்ன அபிப்பிராயத்தினால கொடுக்கறா சுச்சியா இருக்கானா மனசு யுத்தமா இருக்கா பிரசாதம் சுத்தமா இருக்கா பார்க்க வேண்டாமா ஆகி நானே அந்த காலங்களில் பரீட்சை பண்ணுவான் இப்ப இந்த மாதிரி சில சத்தியாராதனங்கள் சாப்பிட கொட்டையை கேட்பான் ஆச்சாரியன் தனியில் சொல்லும் கேட்பான் அதுல இருந்து பரீட்சை ஆச்சாரியன் யார் என்று அவர்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா ஆகி நானே பார்த்தான் பிள்ளாய் உனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் உண்டான்னு கேட்க அது போதுமே ஒரு ஆச்சாரியனை நீ லபிச்சிருக்கிறா ஆமாம் சுவாமி அந்த ஆச்சாரியெல்லாம் எல்லாவற்றையும் அதிகரிச்சேன் சொல்லும் என்று எல்லாரும் கேட்டவுடனே அகிலாத்ம குணாபாசம் அஜான திவிதாபகம் வந்தே அனந்த தேசிகம் கைகூப்பிண்டு இந்த பிரம்மச்சாரி பையன் உச்சஸ்வரத்தில் இந்த தனியே சொல்லான் அகிலாத்ம குணாவாசம் அகிலவான அத்தர குணங்களும் அனந்தாழ்வான வாசம் பண்றதாம் இவ்வளவுக்கும் வாசஸ்தானமாக அவ்வளவு குணங்களுக்கும் நிலையமாக இருக்கிறார் அஜானமாக இருளை போக்கக்கூடியவரா இருக்கிறார் யார்க்கெல்லாம் சுலபரா இருக்கார் அனந்தாரிய தேசிகம் வந்தேன் அவரை நான் வணங்குகிறேன் சொல்லி இந்த தனியை சொன்னவடனே வாக்கு சந்தோஷமா இருந்தது சம்பந்தம் இருக்கு இந்த ஆச்சாரியன் சொல்றியப்பா இவருக்கு பரமாச்சாரியன் யார் கேட்கிறார் தெரிஞ்சுக்கணும் ஒரு குரு பரம்பரை சொல்ல தெரிய வேண்டாமா அவருக்கு ஆச்சாரியன் யார் ராமானுஜர் அவர் சம்பந்தம் இல்லையே இந்த தனியன்ல நீ சொல்றிய இந்த தனியில் அவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டாமா அது சொல்லையே இல்ல அதுக்கு ஒரு தனியன் இருக்கு அது இனிமே சொல்ல போறேன் இவருக்கு தான் ரெண்டு தனியன் அவருக்கு நான் சொல்ல போறேன் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதம்பூருகத்வயம் சதுர்த்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் பஜே ராமானுஜாச்சாரிய அவருடைய திருவடி தாமரைகளாக விளங்குகிறார் பேர்பட்ட அனந்தாரியம் அனந்தாரியரை நான் வணங்குகிறேன் இந்த தனியனும் அவருக்கு உண்டு ராமாரியருடைய சம்பந்தம் இருக்க அது போருமே சிம்மாசனாதிரு எழுபத்தி நாலு பேர் ரெண்டு தனியன் உள்ளவர் இவர் தான் அவன் பெருமை இருக்கு அனந்தாழ்வானுக்கு பெருமை இதை கேட்ட உடனே பரம சந்தோஷம் ஆளுக்கெல்லாம் வாங்கினா அந்த கையிலேருந்து தலிகையை வாங்கி எல்லாரும் அந்த தயிர் சாதத்தை பகிர்ந்து கொண்டார் அவனுக்கு மலை மேல ஏறிட்டான் காரியம் இருக்கு அந்தவான் கூப்பிடுறாரு மலை மேல ஏறி அனந்தாழ்வானுடைய தோட்டத்திலே போய் அவர் திருமாளிகையே போய் எல்லாரும் அனந்தாழ்வான கொண்டுதானே போகணும் நாம போயிடக்கூடாது வேதம் வல்லாறை கொண்டு விண்ணோ திருப்பாதம் பணிந்துதானே சொல்லிருக்க அதனால அனந்தாழ்வானுடைய துணையோட போகணும் என்று சொல்லி அங்கே போன உடனே எல்லாரும் போன உடனே சொன்னான் சுவாமி நல்லவேளை வர்ற வழியில ரொம்ப பசிதாகத்தோட இழைச்சிருந்தோம் தேவரியனுடைய சிஷனா ஒரு பையன் வந்து ஒரு பிரம்மச்சாரி வந்து எங்களுக்கு ஒரு பள்ளையம் நிறைய எங்களுக்கு ஏராளமான அத்தியோதனம் பெருமாள் அமுதி செய்தான்னு கொடுத்தான்னு உடனே ஆச்சரியப்பட்டார் அப்படியா அப்படி ஒரு பையன் வந்தான் நமக்கு அப்படி ஒரு சிஷன் இல்லையே அவர் புரியாமல் போயிட்ட இப்படி போயிருக்கானே திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான் இப்படி போய் ஒரு தனியனையும் உலகுக்கு இப்படி இந்த எளியவனுடைய இந்த எளியவனை உலகுக்கு இப்படி வெளிப்படையாக்கிவிட்டானே திருவேங்கடமுடையானுக்கே ஒரு பெயர் வச்ச குறும்படுத்த நம்பி அளவலை பல பல நாடம் சொல்லி அந்த பாசுரத்துல வருகிறது அலவலை ரகசியத்தை சில பேருக்கு வச்சுக்கவே தெரியாது அடிய அடுத்த ஆள் சொன்னாதான் தாங்கும் சில பேருக்கு கல்ல போட்டு குத்தினாலும் உங்களுக்கு ஹிருத்துல இருந்து இருக்க முடியாது எப்படிதான் இருக்காலும் நானே ஆச்சரியப்படுவேன் அப்படிப்பட்ட ஆட்கட்டத்தை கொஞ்சம் குருதலவாசம் பண்ணணும்னு எண்ணம் எப்படி இருக்காது திருவேங்கடமுடையான் அப்படி இல்லை எல்லாத்தையும் போய் சொல்லிடுவான் குறும்பருத்த நம்பியினுடைய பெருமையை தொண்டைமான போய் சொன்னார் சொல்லலாமா ஏறி எதிர்பார்த்தார குறும்பருத்த நம்பி உலக வாங்கி கொடுத்தார் குறும்பருத்த நம்பிக்கு இந்த புகழ் வேற எப்படி கிடைக்கும் பனிப்பூவம் கைவாய் சொல்லி அந்தரங்கன்னு ஒரு பெயர் வாங்கி விட்டாரு திருவெங்கடமுடையான் பிரசித்தி ஆக்கிடுவர் அதனால அலவலைன்னு அதிகமா பேசுறவருக்கு பேரு அலவலைன்னு பேரு இப்படி திருவெங்கடமுடையான் நம்முடைய புகழை உலகமெல்லாம் அறியும்படி செய்துட்டாரே ஒரு சந்தர்ப்பத்தில் சில திருமால அடியார்கள் திருமலை யாத்திரையா வர வந்துட்டே இருப்பா நேர திருமலை நம்பிய போய் பார்க்கறது அவரை அழைச்செண்டு போய் திருமாளை சேவிக்கிறது அழைச்ச போய் சேவையெல்லாம் திருப்பதி போறவாழ்லாம் அடிவா சுவாமி ஒரு லெட்டர் கொடுக்கணும் பெரியவாழ் சாமான்யமான ஜனங்களை கூட்டணும் நானும் அசராம்தே இருப்பேன் சில பேருக்கு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்கு இந்த காலங்கள்லாம் மாறி போயிடு இவ்வாறு சில பேர் வருகிற போது ஒரு கிராமம் வளத்தான் மங்கலம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சாமானியமான ஒரு பிராமணர் அவளுக்கு அந்த திருவங்கையாள ஊனல் தான் போட்டு அதுக்கு மேல ஒன்னும் தெரியாது சாமான்யமானவர்கள் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சது ஏதோ ஒரு பிராமண்யத்தை மட்டும் காப்பாற்றி இருக்க நிலவுடன்கள் தனிக்கரா இருக்கார்கள் போகிற போது இடம் கொடுத்து வாழ தங்க சொல்லி வீட்டு வாசல்ல எங்க போகிறேன்னு கேட்ட உடனே திருமலை போகிறோம் நானும் உங்களோட போகிறேன் எங்களை சேர்த்து கொஞ்சம் பயிரை ஏராளமான தங்க காசுகள் நகைகள் எடுத்து இந்த தனிகர் வளர்த்தான் மங்களமுடையார் அவரும் புறப்படுறார் போகிற வழியெல்லாம் இவ யாருமே அவனோட பேசல ஒரு வார்த்தை பேசணுமே பேசல ஏன்னா பகிர்ஷ வைக்கிற அவருடைய வைராக்கியத்தையும் அவருடைய ஞானத்தையும் முழாமல் தானே கவனிக்கணும் அப்படியே வருகிற போது நேர திருமலைக்கு போய் அனந்தாழ்வான் திருமாளிகளை போய் சேர்ந்த ஒண்ணு அனந்தாழ்வான் இவன் யார்னு கேட்கிறார் முதல் இவாளெல்லாம் விசாரிக்கல இவன் யார்னு ஒரு சாமானியமானவன் ஒரு கிராமதிகாரி பெருமாளை சேவிக்கணும் ஒரு வைஷ்ணவனாகணும் ஸ்ரீவைஷ்ணவனாகணும்னு விரும்புகிறான் சொன்ன இவ்வாறு சிவாரிசு பண்றார் ஆகலாமே பாகவத சவாசன சம்பந்தம் ஆயிடுத்து இல்லையா அது தோறுமே ஆயினாலே இவருக்கு நாம் பகவத் சம்பந்தம் பண்ணி வைக்கிறோம் சொல்றார் அனந்தாழ்வன் அவ்வாறே அவரை தீர்த்தமாடி உடனே தீர்த்தமாடி தீர்த்தமாடி வந்த உடனே அவனுக்கு உபதேசங்கள் பண்ணி திருவிலச்சனை பிரசாதிச்சு திருமண்காப்பெல்லாம் சாத்திக்கச் சொல்லி அவனை ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்வரூபத்தை ரூபத்தை உண்டாக்கிவிட்டார் அவனுக்கு பெயரும் கொடுக்கிறார் திருவேங்கடதாசன் பெயரையும் கொடுத்துட்டார் ஒரு வருஷ காலம் அவர் அங்க இருக்க முதல்ல அடியு ஆட்களும்னு கேட்டவுடனே ஒரு நிபந்தனை போட்டார் அனந்தாள் நான் என்னை ரெண்டு விஷயம் ஜாகிரதையா இருக்கணும் ஒன்று உங்களுடைய சொத்துக்கள்லாம் காலியாயிடும் எப்படி ஆகும்னா யாரும் அபகரிச்சு போக மாட்டான் அரசாங்கமும் அபகரிச்சு போறாது கழுவர்களும் அகரிச்சு போட்டான் பகவத்பாகவதும் இரண்டாவது நாம் கிடைத்த நமக்கு உண்டாகக்கூடிய மோட்சமாகிற பேரு உமக்கு கிடைக்கும் சம்மதமானு கேக்குற உடனே சம்மதம் சொல்ற தாம் கொண்டு வந்த திரவியத்தை எல்லாருக்கும் செலவழிச்சு அங்க இருக்க திரும்பி கிராமத்துக்கு சென்றார் கிராமலன்கள்த்து பத்து எல்லாத்தையும் அவ்வளவையும் வித்தார் தாயாருக்கு ஒரு பங்கு தகப்பனாருக்கு ஒரு பங்கு கொடுத்தார் தான் ஒரு பங்கு எடுத்த நேர திருமலைக்கு வந்து திருவேங்கடமுடையான் திருவடிகள்ல கொட்டிவிட்டார் சகல சம்பத்துகளை இனிமேல் அடுத்த நிபந்தனை காத்திருக்கு ஒரு பிரம்மோற்சவத்தில் மங்களகிரிவா பல்லக்கலை பெருமாள் எழுந்த வர அனந்தாழ்வான் திருமாளிக வாசல பெருமாள் பிரம்மோதவத்துல நிக்கிறார் அனந்தாழ்வான் பலத்தான் மங்களமுடியார் அழசி வந்தவொடனே பெருமாள் சித்தமா இருக்கார் கீழே விழுந்து சேவியுங்கிறார் கீழே விழுந்து சேதிச்செல்லாம் அவர் எழுந்திருக்கவே இல்லை பெருமாள் திருவிடிய கணத்தினருக்கு மோட்சம் கொடுத்தாராம் அனந்தாழ்வானுக்கு நல்லவேளை அவர் ஒத்தரோட தெரிந்து போச்சு நாமெல்லாம் போமா திருமாள போமா ஆனால் இவ்வாறு மதுரையிலே நடந்தது சுவாமி அடிய இடத்துல சொன்னார் முன்னாள் இங்கே வடக்கு மாசி கிருஷ்ணன் சண்டையில் கொஞ்சம் வந்தார் சுவாமி பக்கத்தில் ஒரு வக்கீலாத்து தங்கியிருந்த இவரிடத்தை சமாஷனம் பண்ணிக்கணும்னு ஒவ்வொரு ஊரா ஒரு பையன் அனுபர்த்திச்சுன்னே வந்தான் பொதுவா சுவாமி அநேகமா பல பேர் சமாஷணம் பண்ணதில்லை ஞான உபதேசம் பண்ணுவார் அவ குடும்பங்கள்ல வழக்கமா பண்ணவாளுக்கு மட்டும்தான் பண்ணிருக்கார் பண்ண மாட்டான் மற்ற தாயாரிகள் அவாளுக்கு அனுப்பிச்சுவர் அதாவது பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் சுவாமி இடத்துல அனுகர்த்திச்சான் சரி திருமோகூருக்கு வாழ்ந்த திருமோகூர்ல வச்சு அங்கே அவனுக்கு சமாஷணம் பண்ண பண்ண உடனே சுத்தினர துயர்களும் கடிதே சொன்னா சமா அதுக்கப்புறம் யாருக்கும் நினைச்சிருவாளா பெருமையான நினைச்சிருவாளா இருக்கார் நினைச்சிருவா இல்லையா இருக்காரு எல்லாருக்கும் பகவான் சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பகல்பத்து உற்சவம் சேரிக்கு போயிருந்தேன் கார்த்திகை மாசம் ஏழ் இருந்தார் அனங்கராஜ சுவாமி அது கார்த்திகையிலே பகல் பத்து வந்துருச்சு இப்ப இருக்கிற பாங்கூர் தர்மசாலா பழைய சக்கர அதெல்லாம் தங்கிருந்த சுவாமி அடிய அழைச்சு கைபிடிச்சுன்னு அழைச்சிட்டு போற தங்கி இருந்தோம் திருதண்டி சிவன் நாராயணஜி பெரியவர் ஏழ் இருந்த வந்தார் உட்கார்ந்து இருக்கும் அந்த திருதண்டி சுவாமியிடத்துல ஆசிரித்தனான ஒரு பாகவத பக்கத்துல உட்கார்ந்தவர் பாசுரம் கேட்டார் கேட்ட உடனே அங்கே ஒரு சரீரோகிடு நம்பருவாள் கொடுத்துட்ட பக்கத்துல இருந்தேன் உடனே அவர் அழைச்சின்னு போய் என்ன உடனே தோஷம் இல்லை அவர் என்னன்னா வர்ற போதே ஆந்திராவிலே வர்ற போதே இந்த வீர சுவாமி இடத்துல போய் அடியின் உயிரை சைவத்தை விடணும்னு பிரார்த்திந்தார் பெருமாந்தாலே ஒரு கடைசி வேணும் ஆச்சரியம் இதெல்லாம் ஏகாந்தமான விஷயங்கள் ரொம்ப பப்ளிக்கா சொல்றது இல்ல அதுக்கு உறுதி வேணும் விசுவாசம் வேணும் நம்பிக்கை வேணும் அதனால வளத்தான் மங்களமுடையாருக்கு அங்கே அவர் மோட்சம் கொடுத்தாருங்கிறது ஒரு வைபவம் அவருக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து பெரிய தோட்டம் போட்டார் பெரிய பார்க் நடுவில்லை பழங்கள் மரங்கள் விரும்ப இருக்கும் திருவேங்கடமுடியானுக்கு ஒவ்வொரு நாளும் மார்புடேந்து அலைவேல் மங்க தகர கீழே அறுக்கி விடுவோம் ரெண்டு பேருமா போவோம் என்று சொல்லி அந்த அந்த தோப்புல ரெண்டு பேரும் பிகரிச்சிருக்க விளையாடுறது ஓடுறது பாடுறது புஷ்பங்களை எடுத்து பெருமாள் சூழ்த்தி விடுவர் பழங்களை பறிச்சு கொடுப்பவர் அங்கே துப்புறது கொட்டைகளை படுத்து புரள்றதுனால மாலைகள்ல புஷ்பங்கள் எல்லாம் கசங்கி கீழே விட மறுநாள் காலையில அனந்தாழ்வான் யாரு இதெல்லாம் பண்ணிருக்கா எங்க பார்த்தாலும் புஷ்பங்கள் எல்லாம் கசங்கி இருக்கு யாரும் மாம்பழங்கள்லாம் சாப்பிட்டு கொட்டையா இருக்கு இப்படி எல்லாம் யாரு பண்ணி வச்சாலும் தெரியலையே கண்டுபிடிக்க முடியல வேலையாட்களை போட்டு பார்த்தால் அவளாலையும் கண்டுபிடிக்க முடியல செய்து வேலையாட்கள் பொய் சொல்றா போல் இருக்கு அவா்க்கே காசு வாங்குறா போல் இருக்கு நாமே இத பார்க்கணும் சொல்லி ஒரு செண்பக மரம் அதுக்கு நடுவில் உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்க இவர் கண்ணுக்கு மட்டும் ராஜகுமாரன் நல்ல யமனமான ஒரு வாலிபன் அழகான திருமேனி நல்ல ஜாச்சல்யமான ஆபணங்களை அணிந்து கொண்டு பக்கத்தில் பத்மாவதியாகிற அழுவேல் மங்க தாயாரோட கையை பிடிச்சிருந்து ஓடுறார் பாடுறார் விளையாடி கொண்டிருக்கார் யாரோ பயல் இந்த ஊர்ல உள்ள ராஜகுமாரன் அல்லவா இந்த தோப்புக்களை எல்லாம் இப்படி அவன் நிர்மூலமாக்கிறான் பெருமாளுக்கு வேண்டியதெல்லாம் இப்படி கடுக்கிறான் என்று சொல்லி நேர ஓடி வர நின்றான் ஓடி வந்த உடனே பெருமாள் தாக்கிட்டு அலைமையில தாயார் பிடி ஓட்டுட்டான் கையை பிடிச்சுட்டான் கையை பிடிச்சிண்டு எங்க அவன் அந்த அவன் யார் அடியருடைய பத்தா தான் உங்க இருப்பிடம் எங்கே அவன் மார்களை தான் இருக்கேன் மார்களே சென்றப்படுத்தினா தான் அவன் வருவான் என்று சொல்லி அந்த மரத்தோட கட்டிப்பிட இன்னும் போவது வெடி காலையில அச்ச வாசல் கதவுகளை திறந்து ஜிஎல் சுவாமிகள் எல்லாரும் போய் பங்காருவாசல் தாண்டி உள்ள போய் பார்த்தா பெருமாள் மாறுபன மகாலட்சுமி காணும் அந்த கண்டி மக்கர கண்டிப்பா அவளை காணும் உடனே பயந்து போனா எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணா பேஷ்கார் வந்தான் அவன் இவன் தான் போலீஸ் வந்தது அச்சகால கற்றான்னா அவசியில் இருந்தா அப்படின்னு உடனே பெருமாறே இல்ல அங்க இரவு அனந்தாழ்வான் தோக்குக்கு போனோம் எனக்கு அப்பா நீதான் நீதான் எனக்கு தந்தை நீதான் எங்க மணவத்தில் கையை பிடிச்சு கொடுத்துடும் வந்து அழைச்சிட்டு போன உடனே இவரும் கூட போன உடனே கர்ப்ப கிரகத்தில் நுழைஞ்சா மாறுபேருக்கெருமாள் பார்க்கிறார் சந்தோஷம் அடைஞ்சார் தாயார் சொன்னான் என்ன இவருக்கு விவாகம் பண்ணி வையும் சொல்ற இவரே விவாகம் பண்ணி விவாக மகோற்சவத்தை ஒரு பிரம்மோற்சவத்தில் பண்ணி வைக்கிறார் பெருமாளோட சேர்த்து வைக்கிறார் இப்படி தாயாரையே கட்டி வச்சார் அதனால அனந்தாழ்வானுக்கு இன்னொரு பெருமை கிடைச்சது என்ன பெருமைனா சுசுரம் அமரவந்தியம் ரங்கநாத திலக்கம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி பெரியாழ்வாருக்கு சம்பந்தம் வந்துருச்சு பெரியாழ்வாருக்கு என்ன பெருமைனா ரங்கநாதனுக்கு மாமனார் ஒரு பெருமைதானே மாமனார் இந்த கலெக்டருக்கு நான் தான் மாமனார் ஒரு பெருமை இல்லையா அது மாதிரி சர்வலோக நாயகனான அழகிய மணவாளனுக்கு நான் மாமனார் சுசரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய ரங்கநாதஸ்ய சுசரம் அமரவந்தியம் ரங்கநாதம் சுசரம் என்று சொல்லி அந்த பெருமை சரி அவருக்கு ஒரு மாமனார் கிடைச்சா இவருக்கு ஒரு மாமனார் வேண்டாமா அது தெற்கு வீடு இது வடக்கு வீடு அதனால இவருக்கு ஒரு மாமனார் யார் அனந்தாழ்வான் மாமனார் ஆயிட்டோம் அதனால அனந்தாழ்வானுக்கு திரிவேங்கடமுடையானுடைய மாமனார் என்கிற ஒரு பெருமையும் அவருக்கு சேர்ந்தது புஷ்பங்கள் பறிச்சென்றிருக்கார் அனந்தாழ்வான் புஷ் ஒரு சர்ப்பம் போத்தி பண் அவளைதான் உடனே தீர்த்தமாடினார் புஷ்பங்களை பறிச்சார் மாலையா கட்டினார் அதுக்குள்ள சிஷ்யர் ஓடி வந்து ஆ விஷவைத்தியால கூட்டி வந்து அதை மறந்து சாப்பிடணும் மந்திரிக்கணும் எல்லாம் விதைக்கிறார் நேர பெரும்பாலத்தில் போய் மாலையை சமதிச்ச எல்லாரும் எப்பிரமானத்திலே முறையிட்டான் நாள் கேட்கிறார் சர்பம் கொத்தி எடுத்தாமே வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா அது தீண்டிபிடித்து தீண்டிடு ஸ்நானம் பண்ணிட்டு இறங்குறது இதை ஸ்நானம் பண்ண சரியா போச்சு இல்ல விஷம் ஏறிச்சுன்னா அந்த விஷத்தை இறக்க வேண்டாமா என்ன விஷத்தை இறக்கிறது ஏற்கனவே ஒரு விஷம் இருக்கு அகங்காரம் மகாரம் இருக்கு அந்த விஷத்தை இறக்கிற வைத்தியன் லோகத்தில் கிடையாது தேவரீதான் மருத்துவனா என்ற மாமணி வண்ணன் இறக்கணும் இது விஷவை சர்க்கத்தின் விஷம் ஏறி ஒரு கால் உனக்கு ஆபத்து வந்தா மருத்துமே வந்தால் என்ன நஷ்டம் எனக்கு நஷ்டம் இல்லையோங்கிற திருகங்கடம் அடையாது யார் மால கட்டுவா யார் ஜாத்துவா இல்லை இந்த லாபம் அங்க கடிச்ச பாம்பு இருக்கு அது வலிமையா இருந்து விஷம் ஏறிட்டு நான் கதையில் பிரஜா நதியிலே ஸ்நானம் பண்ணி நீர் அங்கதானே இருக்க வைக்குண்டபதியா அங்கே தானே வந்தீர் அங்க மாலை சாத்திர பாம்பு இது விஷம் கொத்தையும் சாகா இருந்ததுதான் அப்படி இருக்குமே ஆனால் என்ன கொலை கோனேறி இதுல தீர்த்தமாடி தேவநீருக்கு அடிமை செய்கிறேன் எனக்கும் ஒரு நஷ்டம் இல்லை நீ சொன்னார் அச்சரியப்படுகிறார் திரிவெங்கடம்தான் இவனுடைய அந்த உறுதியை நினைத்து வியந்து போனார் அதனால இவர் ஆதிசேஷாவதாரம் அது மட்டுமல்ல அவருடைய பெருமைக்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு நாள் ஸ்நானம் பண்ண போயிருக்கார் கோனேரிக்கு சீக்கிரம் ஸ்நானம் பண்ணி புஷ்பங்களை பறிச்சு வரணும் அப்புறம் நிச்சயானுஷ்டான கிரமத்துல தீர்த்தமான வருகிற போது அந்த காலங்களில் இவர் படிகள் இருந்தது இந்த படி கட்டுமானங்கள்லாம் கிடையாது ஒரே மரங்கள் நடந்த காட்டுக்குள்ளே இந்த தெரியல நிலங்கள் சரியா தெரியல கீழே சிஷியாவில் தீர்த்தமாடி ஏற போது வஸ்திரம் ஒரு முள்ளு மாதிரி அதுல பச்சுண்டு எடுக்கவில்லை என்ன பார்த்தா ஒரு புலி படுத்து அந்த புலியினுடைய நகத்தினு புலி படுத்து கவலைப்படல முள்ள அந்த வஸ்திரத்தை விளக்கின்றார் புதிய கண்ணால பார்த்தார் உடனே திருவேங்கிர நோக்கி போயிட்டார் புஷ்பங்களை எடுத்துன்னு அங்க போற நல்ல நடுங்கிட்டு இருக்கா இந்த புலி இருக்கேன் நாளைக்கு வந்து இவரை அடிச்சு விடுத்துனா என்ன பண்றது கம்பு பூச்சி எடுத்துட்டு அதுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு உடனே அனந்தாழ்வான் மாலை எடுத்துன்னு போனா பெருமாள் பிரகடனம் பண்றா பெருமாளுக்கு பின்னால புலி நிற்கிறேன் யாரோ ஒரு சாமிக்கு பின்னால புலிங்கிறாலே திரியங்கடமுடியான பக்கத்துல அந்த புலி நிற்கிறது கிணத்தை அந்த புலியை பார்க்கிறார் அது ஒளியோட மறைஞ்சுடுச்சு அந்த புலிக்கு எவ்வாறு மோட்சம் கிடைச்சது வில பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சதுன்னா அனந்தாழ்வானுடைய எது வஸ்திர சம்பந்தம் அதனால மகான்கள் பக்திமான்களுடைய வஸ்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கு அந்த வஸ்திரத்துக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னா அனந்தாழ்வானுடைய பெருமைக்கு வேறு என்ன நாம் நிதர்சனம் சொல்ல முடியும் அதனால புஷ்பகைஞ்சிகள் பணி நெடுநாயிருந்து திருவேங்கடமுடையான் சந்திய எம்பெருமானாருக்கு விசேஷமான சன்னிதை உண்டாக்கினவர் சுவாமி அனந்தாழ்வான்கிற பெருமைதான் நாம் அறிய வேண்டிய பெருமை